ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ரொல்ல அவர்கள் கூறியதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருந்தேன் அப்போது அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரதில்லாஹமாக அவர்கள் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு திரையிட்டார்கள் நான் நபி சொல்லாகும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அப்போது யார் அவர் என்று கேட்டார்கள் மகள் உடனே வருக என கூறினார்கள் நபிசல்ல சுற்றி கொண்டவர்களாக எட்டு ரகாத்துகள் தொழுதார்கள் அவர்கள் தங்கள் தொடுகையை முடித்துக் கொண்டதும் என்னுடைய சகோதரர் நான் அடைக்கலம் அளித்திருக்கும் ஹுபைராவின் மகனை கொலை செய்ய எண்ணியுள்ளார் என்று கூறினேன் அப்போது உம்முஹானியை நீ யாருக்கு அடைக்கலம் அளித்திருக்கின்றாயோ அவருக்கு நாங்களும் அடைக்கலம் அளிக்கிறோம் என நபி சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இச்சம்பவம் முற்பகலில் நடந்தது